வணக்கம் நேயர்களி நன்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்பெயினில் இருந்து அனைத்து யூதர்களும் ரோமன் கத்தோலிக்கராக மாற வேண்டும் அல்லது அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்காவில் புளோரிடா மாகாணம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாழ்ப்பாணம் மாணிப்பாயில் அமெரிக்க மிஷன் கட்டிடங்கள் தீப்பிடித்து அழிந்தன ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அறுவை சிகிச்சைகளின் போது முதன் முதலாக ஈதர் மருந்து மயக்க மருந்தாக பயன்படுத்தப்பட்டது மருத்துவர் கிராஃபோர்ட் லாங் என்பவர் இந்த மயக்க மருந்தினை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்டனில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இரேசர் எனப்படும் அழிப்பானுடன் கூடிய பென்சிலுக்கான காப்புரிமத்தை ஹைம் மன் லிப்மன் என்பவரின் பெறப்பட்டது பென்சிலுக்கான காப்புரிமம் ஹைமன் என்பவரால் பெறப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது சோவியத் படைகள் ஆஸ்திரியா நாட்டுக்குள் நுழைந்து வியனா நகரை கைப்பற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐஸ்லாந்து நாட்டில் அந்நாடு நேட்டோ அமைப்பில் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரெய்ட் ஜாவிக் நகரில் கலவரம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வியட்நாமின் சாய்கோன் நகரில் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட வாகன குண்டு தாக்குதலில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் அவர்கள் வாஷிங்டனில் வைத்து ஜான் ஹிங்க்லி என்பவரால் மார்பில் சுடப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் எஸ்டி எஸ் என்கிற விண்வெளி திட்டமானது கொலம்பியா விண்கலம் நியூ மெக்சிகோவில் தரையிறங்கிய போது முடிவுக்கு வந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஆனந்தரங்கம் பிள்ளை தமிழில் நாட்குறிப்பை எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திகா சிவசங்கரன் மார்க்சிய திறனாய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் சின்னமணி ஈழத்து வெள்ளிசை கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெட்ரிக் ஃபேஜியஸ் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிலிப் ஹென்ச் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஓ விஜயன் இந்திய மலையாள எழுத்தாளர் மற்றும் ஓவியர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே